ிாத்தய தோத்தேத்தைக்காணயே ஜானமுதிரா கிருஷ்ணாயீத்தமஹே நம நிதி ப்றிவியம் வாவிதேவா புன பிரகிஜர் முக்கிய சாத் திரிபிர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத் கீதாசாஸ்திரத்தை பூர்த்தி பண்றதுக்கு தொடங்குகிறார் சொல்ல வேண்டிய விஷயங்களையெல்லாம் பல கோணங்களில் நன்றாக உபதேசம் செய்தாகிவிட்டது இங்கே சொல்லுகிறார் பிருத்திவியாம் வா திவி தேவேஷுவா பிருத்திவியாம் மனுஷியேஷுவான்னு நம்ம போட்டுக்கலாம் அல்லது மனுஷியர்கள் மாத்திரம் இல்லை இந்த பூமியில் இருக்கிற எல்லா வஸ்துக்களும் தேவலோகமாக இருந்தாலும் சரி தேவர்களாக இருந்தாலும் சரி ஆக ஜட பொருள்கள் சேதனப்பொருள்கள் இருந்தாலும் சரி இந்த இடத்துல சத்துவம்னு சத்துவம்னா பொருள் அர்த்தம் அதாவது பூமியிலையும் சரி தேவலோகத்திலையும் சரி எங்கேயும் சரி பிரகிருஜை திரிபி குணை முக்தம் நாஸ்தி ஒரு பொருளும் கிடையாது மூன்று குணங்களுக்கு அப்பால ஒரு பொருளும் கிடையாது ஏற்கனவே சில அத்தியாயங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம் திரிபிர் குணமயர் பாவை ஏபி சர்வம் இதம் ஜெகத் தத்து நாஸ்தி நஸ்திங்கறத எப்படி படிக்கணும்னா தத்து நாஸ்தி என்னது நாஸ்தி அது இல்லவே இல்லை பிருத்தி திவி தேவலோகத்திலேயோ தேவேஷுவா தேவர்களிடத்திலோ புனகாங்கிற அங்க போட்டுக்கணும் மேலும்ங்கிற அர்த்தத்துல மேலும் தேவர்களிடத்திலோ சத்துவம் சத்துவம்னா வஸ்து பொருள் பிரகிருதி ஜெயிஹி த்ரிபிஹி குணைஹி பிரகிருத்தியிலிருந்து தோன்றின இந்த மூன்று குணங்களுக்கு முக்தம் சத்துவம் வஸ்து நாஸ்தி விடுபட்ட பொருள் எதுவும் கிடையாது எதேபிஹி சாத் ஏபிஹி திரிபிஹி குணைஹின் அர்த்தம் இந்த எது ஏபிஹி திரிபிஹி குணைஹி முக்தம் சத்வம் வஸ்து நாஸ்தி இந்த பிரகிருத்தினுடைய மூன்று குணங்கள்ல இருந்து விடுபட்டு இருக்கிற பொருள் ஒன்றுமே கிடையாது அக சர்வம் குணாத்மகம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் குணாத்மகம் அறிபவனுடைய சரீரமும் மனசு எல்லாமே திரிகுணாத்மகம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்கள்லையும் திரிகுணாத்மகம் இதெல்லாம் நம்ம குணத்திரய விபாக யோகத்திலேயே பதினாலாவது அத்தியாயத்திலேயே படிச்சுட்டோம் மூன்று குணங்களுடைய தன்மைகளை பற்றி விஸ்தாரமா படிச்சிருக்கோம் ஆகவே ரெஃபர் ஃபோர்டீன்த் சாப்டர் அப்படின்னே சொல்லலாம் ஒப்பிடுக இந்த நாற்பதாவது ஸ்லோகமானது பதினாலாவது அத்தியாயத்தினுடைய விஷயத்தை சுருக்கி சொன்னதாகவே நாம பொருள் கொள்ளலாம் மூன்றாவது அத்தியாயத்திலே பகவான் ஆரம்பிச்சார் நஹி கஷ்டித் க்ஷணி ஜாதுமகத்து காரியத்தே ஹவசர்ம சர்வ பிரகிருதி ஜெயிர் குணைஹினர் நஹி கஷ்டித் கணமப்பி ஜாதுமகத்து காரியவச கர்ம சர்வ பிரகிரு ஜெயிர் குணைகினர் பிரகிரு ஜெய்கி குணைகிங்கிறது அங்கேயும் பார்த்திருக்கோம் நாம இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஆகவே சர்வம் குணமயம் ஆனா பிரம்மன் அல்லது தத்துவத்தையும் இந்த சமயத்துல ஞாபகப்படுத்திக்கிறது நல்லது இனி பகவான் வர்ண பற்றி சுருக்கமா சொல்ல போறார் ந தி ப்ரிஷு எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக